மனோ மே வாதி மீ மாசீ அேன ஆன் சந்ததான் ரிதம்பாமி சத்தம் வன் மாம स्रे भ्यो नम हरे वो रवदेह यते गर्भोतहा தே அங்கே தேஜூ ஆமன்யேவா தயீம் சிஞ்ச अंगं ஆபூய தேனாம் நகிநஸ்தி சேத்தம் ஆத்மா அத்தம் பயதி சோ இங்க ரெண்டாவது அத்தியாயம் சம்சார வர்ணனை ஏசார வர்ணனை சரீரம் தொடர்ந்து வந்துத பத்தி சொல்றது அதனால சம்மக் சரதி சரணம் சம்சாரம் அதனால பலவிதமான பிறவிகள் எடுத்து எடுத்து நமக்கு புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிரம்பும் பிறந்து பிறந்து பிறந்துலாய் மஸ்கிட்டோவாய் அணிலாக மாடாக கருடனாக பக்ஷியாக மனுஷனாக பிறந்து பிறந்து இழைத்தேன் பெருமானே அப்படின்னு சொல்லி முடியாது இனி ஒரு பிறவி தேவையில்லை போரும் அப்போ இது வந்து இந்த ஆவசதா சம்சரணம் சம்சாரகா ஓகே அந்த ஆவசதான் இந்த விஷயத்தை பத்தி சொல்றது இது ஏன் சொல்றது அப்படின்னா வைராக்கிய சித்தியர்த்தம் இந்த இரண்டாவது அத்தியாயம் எதுக்காக வைராக்கிய சித்தியர்த்தத்துக்கு பண்ண போறது அதனால என்ன சொல்றது ஐம் ஆதிதகா ஐம் புருஷா புருஷே ஆதிதகா கர்ப்பவதி இருப்பிடம் அப்படின்னா முதல்ல புருஷன் கிட்ட இருக்கிறது ஓகே அப்பா கிட்ட இந்த ஜீவாத்மா இருக்கிறது முதல்ல ரூபத்தில் இருக்கிறது அது என்ன வருது ஆதிதகா பவதி இந்த முதல புருஷ சரீரமா இருந்து அங்கிருந்து அங்க இருந்தது ஜீவாத்மா ஆதிதகா பவதி ஆதிதக பித்ரு சரீரம் ஆதிதகா பித்ரு சரீரம் இந்த அப்பா சரீரத்துக்குள்ள போறது அதுக்கப்புறம் இந்த அப்பா என்ன பண்ற என்ன பண்றாரு ஆதிதகா கர்ப்ப பவதி அதுதான் எப்படிப்பட்ட சீடு தத் ரேதா ஓகே தத் ரேத்தகா அதாவது நம்முடைய சம்ஸ்காரத்தில் வந்து இந்த ஜீவ சிருஷ்டி நாட் ஆர்டினரி மெட்டீரியலா உள்ள விஷயம் இல்லை லோகத்துக்கு ஒரு ஆள் நம்ம கொடுக்க போறோம் அந்த லோகத்தில் கொடுக்கக்கூடிய ஆளு மிகப்பெரிய விஷயத்த பண்ணப்படணும் சோ அவன் வந்து அவன் எப்படிப்பட்ட புத்தாவா இருக்கா போறானா இல்ல ஹிட்லராக போறேன்னா ரெண்டு சைடு எக்ஸ்ட்ரீம் போலான் சோ அந்த பையன் அந்த குழந்தை நம்ம குழந்தை எப்படி இருக்கணும் அந்த ஜீவிட்டு பிறக்கிற குழந்தையாக ஆட்சி காலத்தில் இந்த புத்திர பேருன்றது ஒரு சேக்ரெட்லி என்ஜாய்மெண்ட் சேக்ரெட் இப்ப சிவகுரு ஆரியாம்பாவும் நம்ம திருச்சூர் அந்த கோயில போய் அவங்க தபஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படி விரும்பி அதனால சத் வந்திருக்கு ஓகே சம் பேக்ரவுண்ட் இருக்கிறது ஓகே அதனால இது இதெல்லாம் இருக்கிறது பின்னாடி பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கிறது ஒன்னொன்னுக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து சோ இந்த குழந்தை பிறக்கிறது எப்படி இருக்கிறது ததே தத் சர்வேப்பியக அங்கேப்பியக சம்பூதம் தேஜகாம் ததே தத் அது என்னன்னா அந்த அப்பாவனுடைய சரீரத்தில் இருக்கிறது ரேத்தகா அது தேஜகா சம்பூதம் அது ஆற்றல் வாய்ந்த அந்த பெரும் சக்தி சேகரிக்கப்பட்டு எங்க சேகரிக்கப்பட்ட அதுதான் அந்த விந்து ஹூல் சரீரமா வெளியில வருது எப்படி வந்து விதையானது அது தன்னை அந்த இது மாறிண்டு முழு செடி வர்றதுக்கு அந்த சீடு இம்பார்ட்டன்ட் ஓகே அது போல சர்வே அங்கே பியகா எல்லா அங்க அடையாளங்கள் எல்லாம் வந்து அப்பாவை மாதிரி இருக்கிறது இது அப்பாவே உரிச்சு வச்சிருக்கான் அதுக்குதான் சம்பூதம் தேஜக அப்படி வரைக்கும் நேற்று பார்த்தான் ஆத்மானம் பிபர்த்தி அப்படின்னா இந்த புத்திரனுக்கு அப்பா தான் ரெஸ்பான்ஸ் ஆகிறார் இந்த பையன் வர்றதுக்கு அப்பா தான் பொறுப்பு புத்திர புத்திரி கூட போட்டுக்கலாம் ஓகே அவன் வந்து தன்னில் தானாக தாங்குகிறான் ஓகே இங்க வேத மந்திரம் என்ன சொல்றது ஆத்மாவை புத்திர நாமசி புத்திர ஆத்மா ஏவ ஆசி ஓ மைடியர் சன் யூ ஆர் மை ஓன் இமேஜ் நான் தான் நீ அப்படி சொல்றது அகம் காரணம் விந்து காரியம் ஐ எம் தீரியல் காஸ்ட் சோ இதுக்கு காரணமா இருக்கிறது ஆத்மன் ஏவ ஆத்மானம் இங்க வந்து இந்த ஆத்மா இல்ல பரமாத்மா நான் தான் அதுக்கு காரணமா இருக்கிறேன் பிபர்த்திகா அதனால அப்பாவே விந்து ரூபத்தில் சக்தியா வந்து அது புத்திரனாக அவதரிக்கிறார் அப்ப பிதா சரீரம் இந்த ஜீவாத்மாக்கு முதல்ல இருப்பிடம் எங்க பிதாவோட சரீரம் அப்படின்னு நம்ம அங்க சேர்த்துக்கணும் தத் எதா ஸ்திரீயாம் சிஞ்சதி தத் பிரதம ஆவசதா ரேதா யதா சிஞ்சதி அது வந்து ஸ்திரீடைய கர்ப்பத்தில் அந்த ரேத்த கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது சேர்த்த பிறகு என்ன பண்றது ஏனத் ஜனயதி அது வந்து தந்தையே பிறந்து கொள்கிறான் இந்த அப்பாவே துரு அம்மா மூலியமாக பிறந்து கொள்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் பேர் சேர்ந்து அந்த குழந்தைய பத்ரமா வளர்க்கணும் ஏனத் ஜனயதி ரெண்டு பேருடைய ரெஸ்பான்ஸ்ல அந்த குழந்தை புறக்கிறது இல்லையா அதுக்கு பேரு முதல் ஜன்மா பிரதமன்மா அப்படி அோட இதுல இருந்து பிறக்கிறது அம்மா கிட்ட டிரான்ஸ் இருக்க அது பிரதம ஜென்மா அம்மா கிட்ட போறது வந்து இரண்டாவது ஆவசதா ஓகே அம்மா கிட்ட போறது அது வந்து பிரதம ஜென்மகா ஆவசதா வந்து இரண்டாவது ஆவசதா இரண்டாவது இருப்பிடம் அந்த ஜீவாத்மா ரெண்டு சொல்லு முதல் ஜென்மம் ஜீவாத்மா போன இடத்துல முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்து எங்க இருக்கிறது அம்மாவுடைய அதுல ரேதோ ரூப்பேன வர்த்தமான ஜீவாத்மனஹா பிரதம ஜென்மகா நது பிது அப்படின்னு சொல்றது அப்ப கோடு செகண்ட் பிளேஸ் ஜீவாத்மா ஜீவாத்மா என்ன பண்றது ஆவசதா அந்த அம்மாவோட கர்ப்ப பையில அங்க போய் இருக்கிறது அந்த கர்ப்ப பையில இருந்து அங்க இருந்து பறக்கும்போது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அப்புறம் வெளியில வர்றது தது தது எது ரேதா ரேகான ரேத்தரபே ஜீவாத்மாபூயம் கச்சதினா இங்கம் கச்சதி கச்சதி சோ இதுல பியூட்டிஃபுல் என்னன்னா ஒண்டர் சிஸ்டம் இந்த சிருஷ்டிய நீங்க பார்க்க ஒண்ணு கூட வைக்கலையா ஓகே அங்க போயிட்டோ அதனால வெச்சா குடும்ப சர்ச்சா மட்டா சரி இப்போ திங்க் இது தானே எல்லா பிளவர் தான் இது கலர் பாருங்க அந்த கலர்ஸ் கொடுக்குறான ஈஸ்வர சிருஷ்டி ஒண்டர் சிருஷ்டி இமேஜினேஷன் அது போல உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பிடிக்காத ஆள் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு மோகலாம் எப்படி இருக்கும் தெரியுமோ அதை பிடிக்காத நகர்த்த வரைக்கும் வீட்டில் இதுவும் செட் ஆகிறது பாடி நமக்கு ஒத்துக்கலாம் பியூட்டி ஒண்டர் என்ன இந்த ரேதக அப்பாவோட விஷயம் இந்த அம்மாவுக்கு மாதிரி தான் எப்படி செட் ஆகுறதோ அது எந்த விதமான இடைஞ்சல் இல்லாம அதுவே அது ஓனப் பண்ணிட்டு இன்டிகிரேட் ஒரு சமாச்சாரம் அது ஒன்னா சேர்ந்து அதுதான் வளர்றது ஜீவாத்மா ரூபக ரேத்தகா ஸ்திரீயா ஆத்மபூயம் கச்சதி அம்மாவோட ஒரு இணைந்த ஒன்றாயிடுறது அது அது வந்து பாரின் ஐட்டம் இல்ல வேற ஏதாவது இருந்து ரிஜெக்ட் பண்ணிடும் வெரி சென்சிட்டிவ்ல வேற ஏதாவது ஒத்துக்காத விஷயம் அந்த விஷயம் இந்த பாடியோட இரண்டரை கலந்து இருக்கு சேரும் போது அந்த விஷயம் சேரும் அந்த பாடி வந்து அமைப்பு எப்படி இருக்கு இருக்கிறது அங்கம் தா அந்த எல்லா விதமான உறுப்புகளையும் அது செய்யறதுக்கு உதவி செய்யறது அப்படி செஞ்சு நகிநஸ்தி நகிநஸ்தி அப்படின்னா ஏனாம் ஏனாம் அம்மாவை நகி அந்த உள்ளரை போன விஷயம் துன்புறுத்துவதில்லை ஓகே அப்படி நமக்கு வந்து துன்புறுத்தல மாதிரி இருந்ததுன்னா நாம அது அது அப்படி அப்போ எப்படி எப்படி எப்படி எப்படி அந்த இருக்கும், இந்த ஜீ சிருஷ்டிய வந்திருக்காரு நல்லபடியா கவனிச்சிருக்கணும் நினைக்கிறேன் அதனால அந்த கேர் எல்லாம் பிரசவ காலத்துல ரொம்ப கேர் எல்லாம் எடுத்துப்பாங்க சில பேருக்கு இருக்காது நிறைய சொல்லலாம் அதனால வந்து அப்படி அந்த மாதிரி கேர் எடுத்து ஹஸ்பண்டே இப்ப என்ன பண்றாரு கர்ப்பையில் வந்திருக்கிறது அதனால அம்மா வந்து வந்திருக்கிறது என்ன நல்லா கவனிச்சுட்டாரு அவர் இங்க வந்திருக்கிறாரு என்ன கவனிக்காதாலும் வந்திருந்தாருன்னா இப்ப வேற மாதிரி ஆயிருக்கும் அதனால சொல்ல வந்தேன் ஓகே அதனால என் மீது அன்பும் அக்கறையும் உள்ள அவரே வந்திருக்கிறதுனால சா அங்க சக அப்படி சொன்ன இங்க சா அம்மாவும் குறிக்கிறது சா அம்மா அஸ்ய ஏத்தம் ஆத்மானம் அஸ்ய பர்த்து பர்துனா பர்தா பர்தானா பர்தா தொங்கிறது இல்ல ஹஸ்பண்ட் ஓகே சோ ஏத்தம் ஆத்மானம் கர்ப்ப பயிலுள்ள சிஷு அந்த பர்தா கணவனுடைய பாதுகாக்க வேண்டியிருக்கிறது அதனால சோ அந்த நேரத்துல வந்து அந்த கர்ப்பத்துல இருக்கிறாள் அவ வந்து சினிமா பார்க்க கூடாது சோமனி புரொட்டன்ஸ் அந்த ஜீவ சிருஷ்டிக்காக அவ என்னெல்லாம் பத்தியம் இருக்கிறான் அந்த மாதிரி எதெல்லாம் வேணுமோ அதை மாத்திரம் தான் பண்ணுவான் தனக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் அங்க கிடையாது எது அந்த குழந்தைக்கு தேவையானதோ அது மாத்திரம் அப்படி சொன்னா அப்ப தன்னுடைய சொந்த உறுப்பு போல அந்த ரேத்த அம்மாவோட கர்ப்பையில இன்டெகரேட் ஆகிறது அது ஒன்றாகிறது அது அந்நியம் கிடையாது வேறாக இல்லாது ரெண்டு சேர்ந்து அதனால ஜீவாத்மான்றது புதுசா ஒன்னும் ஏதோ புதுசு பாரின் ஐட்டம் ஒன்னும் உள்ளார வரல உள்ளதுல உள்ள வந்திருக்கான் அதனால அந்த இது பார்த்துக்கணும் பாதுகாக்கணும் அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரு கணவன் மனைவி குழந்தை உறவு மூணு பேரோட உறவு வெரி சீக்ரெட் ஓகே இது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வெரி வெரி இம்பார்ட்டன் அதனால மனுஸ்மிருதி என்ன சொல்றது மனுஸ்மிருதி ரொம்ப அழகா சொல்ற என்ன சொல்றாரு இந்த மனைவிக்கு என்ன பேரு பல பேர் இருக்கிறது அங்க வந்து தன்னுடைய பர்தான் இன்னொரு பேர்ல இருக்கிறது அந்த தாவது கூடாது புரையடுதான் ஆரிய நாதா புரையடுதான் அதனால இங்க இப்பெல்லாம் வெரி க்ளோஸ் வாடா அப்படின்னா அதனால அது இப்ப குழந்தைய வாடா கூப்பிடுறதுக்கு பதில முன்னாடியே கூப்பிடுறா இல்ல அதெல்லாம் மனுஸ்மிருத்தி என்ன சொல்றது பாரியா பத்தினி பாரியான் பேரு பத்தினு பேரு இன்னொரு பேரு ஜயா ஜயான் பேரு ஓகே जाया न सो so जाया डेफनेशन अतिर्भार स्रे विद्यार्भे भूत जायतेम यद अद्यान जायते पदी पदी पारिया स्रीत गर्भे भूत् इयते கணவனே ரேத ரூபத்தில் ஜாயாத்வம் அதனால அந்த ஒய்ஃபுக்கு பேரு ஜாயா ஜாயகே அப்படி மனுிரு சொா பத்ழந்த குழந்த ரூபத்தில் அடைக்கலமான கணவனை தன்னுடைய உயிருக்கும் மேலாக பாதுகாக்கிறால் இருக்கணுமா அவன் ஓடணும் எது ஓடணும் அங்கங்க எடுத்து பார்க்கணும் அவ இப்படி பண்ணாலும் உடனே விசிறி விடணும் அதெல்லாம் பண்ணணும் புரியதா எல்லா விதமான காரியமும் பண்ணணும் உப இது எல்லாம் என்னன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் புரியடா உபகாரிய உபகார பாவகா பரஸ்பர யோகியதா அப்படின்ற கமெண்டர்ஸ் என்ன பண்றாங்க இது ஒருத்தர் ஒருத்தருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்கிறது அதெல்லாம் இருக்கிறத உறவுலயே ரொம்ப திக்கஸ்ட் உறவு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றவுதான் அதுதான் இங்கதான் அதிகமா சண்டை இருக்கும் பாத்தீங்கன்னா ஏன் எங்க கிளோஸா இருக்குமோ அங்கதான் சண்டை ஜாஸ்தி வரும் ஓகே க்ளோஸா இல்லாத யாருக்குட்டியே சண்டை போட முடியாது நமக்கு மூடு வருது சண்டை மூடு வருதுன்னா பக்கத்துல ஒரு அம்மா போரா அந்த ஹஸ்பண்ட ஏ அப்படின்னு சொல்ல முடியாது எடுத்துப்பா புரியதா அப்ப எங்க க்ளோஸா இருக்குமோ அங்கதான் சண்டை வரும் இங்க சண்டை ஜாஸ்தியா வர்றத பொறுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு க்ளோஸா இருக்குன்னு அர்த்தம் அதனால இது அதுல உப உபகாரிய உபகார பாவ பரஸ்பரம் யோகியத்தே ஓகே அதனால எல்லாம் எங்க ஆத்தக்கார பத்தி தெரியும் என் லட்சணம் தெரியாதா இங்க கீழாத்து மாமி மேல வந்து சொல்லிட்டு போற அது ஒண்ணும் வராது அப்படி சொல்லிட்டு போயிட்டா அப்பதான் பிரசண்ட் இது லேட்டஸ்ட் சண்டை போட்டு போல இருக்கு மேல வந்து பட பட படப்பட சொல்லிட்டு போயிட்ட ஓகே அதனால எங்க அங்க கிளாஸ் ரூம்ல பட படம் சரியா ஆயிடும் விடுங்க அப்படின்ன உபகாரிய உபகார பாவக பரஸ்பரம் யோகியதா ஓகே எல்லாரும் வந்து திருவள்ளுவர் வாட்சுக்கு மாதிரி ஆயிட முடியுமா அது உறவு அது என்ன சாப்பாடு போட்டா சாப்பாடு போட்ட போது தண்ணி கொண்டு வந்து வை கண் தெரியல உணுக வச்சிருக்கோத்தியா நீங்க ஏற்கனவே தண்ணி வச்சிருக்கா தண்ணி கொண்டு வந்து வை அப்படின்னா என்ன அர்த்தம் ஓகே கொண்டு வந்து ஊசி கொண்டு வை கொண்டு நமக்கு ஒரு விஷயம் இப்ப நம்ம அந்த பக்கம் போலாம ஏ சொல்லுங்க எல்லாத்துக்கும் சொல்லி ஆகணும் ஓகே அதனால சில பேரு முன்கூட்டியா எல்லாத்தையும் சொல்லுவான் ஏற்கப்பட்டது சொல்லிடுவான் அது கொஞ்சம் ஒரு இது இருக்கு கோரம் நிறுத்தல போறோம் இதெல்லாம் ஒருத்தர் வந்து சொன்னாரு நான் இப்படி பேசினாலும் அவ தப்பா எடுத்துக்கிறான் அப்படி எப்படித்தான் சார் பேசுறது நீங்க இத கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து கேட்டுருக்கணும் உபகார உப உபகாரிய உபகாரக பாவக பரஸ்பரம் யோகியதா அப்படி அப்ப கணவனுடைய ரோல் அடுத்த மந்திரத்துல வருது நெக்ஸ்ட் மந்திரம் சோ இங்க என்ன சொல்றோம்னா ரெண்டாவது மந்திரத்துல அஸ்ய ஏதம் ஆத்மானம் அத்திர கதம் புது பிறவி எடுத்த கணவனை கருவாக தரித்துள்ள போது அவர் வந்து கண்ணும் கருத்துமா பாதுகாத்து பத்தியம் இருந்து அந்த பாப்பா வந்து அந்த பாப்பாவுக்கு எது சரிப்பட்டோ அத சாப்பிடுவா அப்படிப்பட்ட ஒரு நிலைய ஜாக்கிரத்தையா எடுத்துக்கொள்கிறாள் அப்படின்னு இந்த விஷயம் மூணாவது மந்திரத்துல கணவனுடைய டூட்டி என்ன ஈக்குல் ரைட்டு ஈக்கு நம்மளுடைய கடமை சொல்லப்பட்டிருக்கிறது டூட்டி சொல்லப்பட்டிருக்கிறது சோ இதுல வந்து ரைட்ஸை விட டூட்டிஸ் தான் எம்பசைஸ் பண்றது உபநிஷத்து नेक्स्ट मंत्र सावय भावय्या तम स्त्री गर्व पिपर्ती सह अग्रेव कुम जन्मन अग्र अति सह यकुम जन्म अग्रे अति आत्मा तय योका सतया हिमे हिमे लोका तत दृतीय जन्म ओके सायि ओके यार प्रोटक्टर् अम्मा पाका यद पाद भावतीय பாவ பாவீ ஸ்திரீலிங்கம் ஓகே புரொடெக்டர் பாதுகாப்பவள் எத ரேதாக வந்துள்ள தன் கணவனை கருவாக சுமந்துள்ள ஜீவனை பரமா ஜீவாத்மாவை கருவை பாதுகாப்பதனால அவ வந்து அவளையே பாதுகாக்கிறாள் பாவ்யா பவதி ஓகே முதல் பெறப்படுத்த ஜீவாத்மாவை பாதுகாத்த பத்னிய கணவன் என்ன செய்யணுமா கணவன் பாதுகாக்கணும் சோ கண்ணுங்க அந்த பையன் வந்து ரொம்ப ஜாக்கிரதா எங்கயா விட்டுட்டு போயிடக்கூடாது இருந்து எல்லாம் பார்த்து எல்லாம் என்ன செய்யணுமா அந்த மாதிரி செய்யணுமா அப்ப நிறைய விதத்துல பாதுகாப்பு நமக்கு வேணும் எப்படி இருக்கணும் சத்து உணவு இருக்கணும் சத்து விஷயம் பேசணும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கூடாது கோச்சு கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது இரிட்டேட் ஆகக்கூடாது ஏன் கத்தக்கூடாது கத்தினா அந்த காலேஜில் கத்துற குழந்தையா போறக்கும் அந்த அதெல்லாம் ஓடும் கத்துறது இல்ல அந்த ப்ரேயர் அதெல்லாம் இந்த அம்மா கத்தின்னு இருக்கும்போது அவங்க அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கன்சிவா இருக்கும்போது கத்தின்னு இருக்கிற விஷயம் அந்த குழந்தை தான் இதெல்லாம் இந்த குழந்தையோட வேலை இல்லை பாவம் தான் அது தேர்ந்தெடுத்த அப்பா அம்மாவோட வேலை நான் அதனால அந்த குழந்தை மேல நான் வந்து வருத்தப்படுறதே இல்லை அதுக்குதான் நான் சொல்றது எப்ப பார்த்தாலும் நம்ம நல்ல அப்பா அம்மாவை செலக்ட் பண்ணணும் அப்படி சொல்றது எதுக்கு சொல்லிட்டு இருக்காத நான் நல்ல அப்பா அம்மாவா மாறணும் ஓகே அதனால இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் கொள் எனும் சொல்ல கொள் எனும் சொல் இவனை பெற்றதுக்கு அடே அப்பா என்ன தவம் என்ன தவம் செய்தாலோ அம்மா என்ற அடையிடற்றெடுத்த பெற்றெடுத்த போயிட்டான் கூட இருந்து பார்த்துக்கிறார் அவ வந்து ஓகே அவ வந்து வீர மங்கை ஓகே தைரியமான புருஷாவது எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படி இருக்கணும் அப்படின்னு அதனால இதுல வந்து கௌசல்யா தேவி இருக்கா இல்லையா கௌசல்யா தேவி டென்ஷனே ஆகாதவ நீங்க கௌசல்யா இப்ப வந்து வால்மீகி வந்து நிக்கிறார் தர வந்து நிக்கிறார் ஆக்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து வாங்கோ வாங்க இது அவசரப்பட்டு வாய விடப்படாதுன்றது எங்கயும் வாய விட்டுறக்கூடாது மகா ரிஷி வந்திருக்கிறேன் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க இவ்வளவு தூரத்துக்கு உற்சாகமா சொன்ன விஸ்வாமித்தரும் ரொம்ப உற்சாகமாட்டாரு நிஜமா சொல்றே அவனும் மெய் மருந்து தான் சொல்றான் தசரதனும் இவ்வளவு பெரிய ரிஷி வந்திருக்க அவனும் நல்ல மூட்ல இருக்கான் ஓகே சரி சரி நம்ம நல்ல மூட்ல இருப்போம் ஓகே அந்த அந்த மாதிரி அவரும் வந்த எல்லாம் கேட்டுட்டு ஓகே நான் பெரிய எக்ஸாம் பண்றேன் உங்க ராமனன் அனுப்புறதா என்ன அவன் ரொம்ப சின்ன பையன் முன்னாடி வந்து இப்படிப்பட்டவனா இருக்கும் உலகத்தை அழிச்சு சொல்லிட்டு என் பையனை வயசு தான் நான் வரேன் கூட்டிட்டு வரேன் பிளீஸ் குழந்தைய கூட்டிட்டு குழந்தைய yeah, குரு <laughs> குரு சொல்றத கேட்கலன்னா அவர் குரு கிடையாது கிடையாது உங்களை சொல்லுவாங்க அந்த குருமாருக்கு வசிஷ்ட சொன்னு அப்புறம் வேற வழி இல்லை ஆனா கூட மனசு ஒப்புத்து அனுப்பல சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு வாக்கு வேற கொடுத்துட்டாரு குரு வேற சொல்லிட்டா உயிரே பிரிஞ்சு போற மாதிரி இருக்கான் தசரதனுக்கு ல கவனிக்க வேண்டியா கௌசல்யா ரெடியா இருக்கா சீப் எல்லாம் ஒண்ணும் கௌசல்யா தனியா சீதா கூப்பிட்டு தனியா ஒரு ரகசன் சொல்ற ராமனுக்கு வந்து எந்த விதத்திலையும் பெண்களுக்கு திடீர்னு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்னா சளிப்பு வந்துடும் திரௌபதிக்கு அங்க எல்லாம் உங்க பேச்ச காட்ட போறோம் திருப்பி கொண்டு வந்ததை எல்லாத்தையும் விட்டு எழுந்த சாப்பிடறதுக்கு கஷ்டம் கஷ்டம் புலம்பி எடுத்துட்டான் திரௌபதி புரியா பாவம் அந்த தர்ம புத்தர் அப்புறம் வந்து அங்க இருக்கிற சாதுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிடலாம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இங்க இங்க நிலைமை வேற இங்க வந்து அந்த கௌசல்யா வந்து ஒரு தடுக்கல போயிட்டு வா அது நல்லதுதான் அது வந்து ஹஸ்பண்டோட இருக்கணும் அது வந்து தப்பு கிடையாது நீ போயிட்டு வா அது சொல்ல வரல ஆனா எங்கயாவது மனசு சலிச்சு கணவனை சொல்லிடாதே சீதா சொல்றதுல நடத்தல நீங்க கையை இப்படி இருக்காது கௌசல்யா எந்த இடத்துல எமோஷனலே ஆகல எல்லா இடத்துலையும் கிளாரிட்டி ஐடியாவோட என்ன சொல்லணும் என்ன செய்யணும் என்ன அதனாலதான் ராமன் அவளை பொறுமையான ஆள் அங்க பிறந்தான் புரிஞ்சுதா ஓகே கௌசல்யாவுட அதனாலதான் கௌசல்யா இங்க விஸ்வாமித்திர பாடும் போது என்ன படுறாரு ராமபுரம் ஏ தசரத புத்திரா பாடல கௌசல்யா புத்திர பாடுறாரு இல்லையா ஏன்னா தசரத புத்திர தசரதன் பர்சன் கௌசல்யா காம் பர்சன் அதனால ராமன் காமனா இருந்தான் அதனால இங்க அந்த அம்மா வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும் பாதுகாக்கப்பட்ட கணவன் பாதுகாக்கணும் மனைவிய தானே போய் இருக்கிற பாதுகாக்க அந்த மனைவியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு பொறுப்பு அதனாலதான் நம்ம இதுல வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் வச்சிருக்கோம் சீமந்த உயன கருமா சீமந்த உண்யன கருமாவே இதெல்லாம் ஐடியா உபகார உபகாரியா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது பாவ இத்தவ்யா பவதி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் பியூட்டிபுல் கல்ச்சர் ஓகே முதல்ல வந்து அம்மா அதாவது மனைவி தன் கணவனே ரீபர்தா வந்து இருக்கிறவன் ஜாகிரதா நெக்ஸ்ட் வந்து கருவா வந்துள்ள அந்த பெண்ண வந்து வந்து பாதுகாத்து கண்ணும் கருத்தமா பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் இந்த கணவனும் மனைவியும் குழந்தையாங்க எல்லாம் வந்து எல்லாம் கேட்பாங்க எனக்கும் அந்த இட்லி வை எனக்கு ஒரு சர்வ் பண்ணணும் அந்த பெரிய சுலபம் புரியுது அது போல அந்த புகுந்த வீட்டில் இருக்க மாமா மாமியார் இருக்காங்களா அவங்களை ஒவ்வொரு வீட்டிலும் சில பேர் வீட்டில் பெரிய குடும்பம் வந்து நாலஞ்சு குழந்தை இருக்கும் கஷ்டம் அது எல்லாமே கமெண்டர் உபகாரியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்பகாரம் பண்ணிக்கணும் செய்ய வேண்டியது பொண்ணுக்கு மாத்திரம்தான் உலகத்துக்கு இந்த ஜீவனை அதனாலதான் பகவானுக்கு பேரு தாயினும் சால பரிந்தூட்டும் அப்படின்னு சொல்ல பகவானுக்கே தாயினும் சால பரிந்தூட்டும் அம்மாவுக்கு நிகர் ஓகே ராமாயணத்தில் இந்த அர்ஜுன் கேட்கிறான் ராமாயண சண்டை வசத்தியா இல்ல எங்க மகாபாரத சண்டை வசத்தியான் அப்படின்னு கேட்கிறான் அவதாரத்தில் இந்த ஆஞ்சனே இருக்கிட்ட ராமராவணோர் யுத்தமே ராமராவண யுத்தம் நீங்க என்ன பண்றீங்க அந்த அபிமன் சண்டை போடும் போது கொஞ்சம் சத்தம் கேட்டுது முடிச்சு பார்த்தேன் அப்புறம் பீஷ்மா சாரி சண்டை போடும் போது இருந்தேன் அப்பதான் தூங்கி போயிட்டேன் கொடியில இருந்த ஆஞ்சினர் மீதி பட்டாசு ஊசி பட்டாசு இருக்கல பட்டா போட்டீங்க அப்ப ராம ராமாயண யுத்தம் பெரிய மகா யுத்தம் அதுதான் அந்த யுத்தம் அதனால அது பெரிய இது சமாச்சாரம் சொல்ல வந்த ராமராமண யுத்தத்துக்கு நிகர் ராமராவண யுத்தமே அப்ப பெண்ணுக்கு நிகர் யாரு பெண்தான் அதுக்கு நிகர் வேற யாரு கடவுள் கூட கிடையாது அதனால ஒசத்தியா வச்சிருக்கிறது பெண் நம்ம நாட்டுல பெண்ணுக்கு கொடுத்திருக்க மரியாதை வேற கிடையாது விவேகானந்த சுவாமி கிட்ட கேட்டாங்க உங்க நாட்டுல எங்க நாட்டுல இருக்கிற பெண்கள் மாறி உங்க நாட்டில் இருக்க பெண்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்க முன்னாடி வந்து நான் சாதாரணமா நினைச்சிருந்தேன் இப்ப நான் தெய்வமா நினைக்கிறேன் உங்க நாட்டு பெண்களுக்கும் எங்க நாட்டு பெண்களுக்கும் என்ன டிஃபரண்ட் கேட்கறீங்க உங்க நாட்டுல இருக்கிற அதிபகமான உயர்ந்த நிலையில இருக்கிற பெண்ணுக்கும் எங்க நாட்டுல இருக்கிற கீழ் நிலையில இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் சமமாக கூட முடியாது எங்க நாட்டில் இருக்க கீழாக இருக்கிற பெண்ணு கூட சமமாக இது ஸ்டேட்மெண்ட் ரியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு அந்த அளவுக்கு இங்க வந்து நம்முடைய பெண்களுக்கு உயர்ந்த மதிப்பு மரியாதம் பண்ணும் போது அந்த புரோஹிதர் அதனால தம் கர்ப்பம் பிபர்த்தி ரெண்டு பேரும் இருக்கிறது அப்பாவுடைய சேவை என்ன சக அக்ரே ஏவ குமாரம் ஜன்மனஹா அக்ரே அதி பாவி பாவயதி அக்ரே அக்ரேட் பாருங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அக்ரே ஏவ அக்ரே அண்ட் அதி அப்படின்னா என்ன அர்த்தம் அக்ரேவனா பிபோர் அக்ரேன டூரிங் டைம் பிரசன்ட் அதி ஆப்டர் அதாவது கர்ப்பத்துக்கு முன்னாடி கர்ப்பத்தயத்துல கர்ப்பத்துக்கு பிறகு மூணு தடவை ஜென்மனா ஓகே என்ன செய்யணுமா இந்த குழந்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி குழந்தை உண்டான பிறகு குழந்தைக்கு பிறகு அப்பா குமாரம் பாவயதி இந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் அப்ப குழந்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் கேர் எடுத்துக்கணும் குழந்தை உண்டாகும் போது எடுத்துக்கணும் குழந்தை பிறந்த பிறகு கேர் எடுத்துக்கணும் ஐத்திரிய உபநிஷத்துல எப்படி அதையும் அதனால ஜென்மனஹா அக்ரே ஜன்மனா அக்ரே ஜென்மனா அதிபோர் ஜென்மா டூரிங் ஜென்மா ஆப்டர் ஜென்மா அப்படி நம்ம ப்ரொடக்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் வெறும் இப்ப எப்படி ப்ரொடக்ட் பண்ணா மெடிக்கல் பால் பவுடர் அதுக்கு வேண்டிய அந்த இதுன்னா அந்த குஷன் அதுக்கப்புறம் வந்து கிலு கிழப்பு அந்த இன்னொன்னா பண்றான் அது ஒரு பெரிய இதெல்லாம் வச்சு அந்த ஒரு பெட் எல்லாம் இருக்கும் அது அதெல்லாம் வச்சிருப்பான் அப்புறம் தள்ளிட்டு போறது இதெல்லாம் மெட்டீரியல் திங்ஸ் ஒட்லி பார் அதெல்லாம் வேண்டாம் சொல்ல வரல அதி இம்ப தாற்பயம் என்ன இருக்கணும் அந்த வீட்டில சம்ஸ்காரம் இருக்கணும் இருந்தாதான் சத்து விஷயமா வரும் பிரகலாதன் வந்து பிரகலாதனுக்கு நாரத மகிழ்ச்சி பிளான் பண்ணி வந்து அங்கே அவன் தீவிரமா அங்க வைகுந்த இதெல்லாம் பிரகலாத குழந்தை சத்து புத்தா நாராயணன் போட்டு கேட்கணும் அதுக்கு ஒரு சிடி நல்லதான் ஒரு உத்தி ஆள் வேற இருக்கு மேடம் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமா ஆயிடுவான் பச்சை எடுத்து கொடுக்கணும் சொல்லிட்டான் திடீர்னு உடன் பிறந்தவன் வளையல் எடுத்து கொடுக்கணும் திடீர்னு பண்றது திடீர்னு எடுத்து கொடுக்கல அதுவும் அவ்வளவுதான் போச்சு போறவங்களுக்கு அந்த போது வாங்க வைக்க முடியும் எந்த இடத்துல வந்து சென்டிமெண்டா இருக்கிறது அதை என்ன பண்றம் பஞ்சாக்கம் இருக்கிறதோ பாத்துக்கிற மீன ராசியா பச்சைக்கல் இந்த ராசியா அந்த கல் நல்லா ஒர்க் அவுட் பண்றது ஒரு பக்கம் மூட நம்பிக்கை அவர் என்ன கல் போட்டு கவனிங்க அதெல்லாம் இருக்கு கணக்கு இருக்கு ஓகே ஏன்னா மூட பிப்பல் தான் அதை போட்டுப்பா அதனால இங்க சம்ஸ்காரம் என்னன்னா முதல்ல வந்து நாரதர் சொன்ன மாதிரி நம்ம நம்ம சம்ஸ்காரம் வந்து ஜன்மனா அக்ரே ஜன்மே பிபோர் பர்த் அந்த குழந்தை அம்மா பைக்கு வரத்துக்கு முன்னாடியே அது என்ன அக்ரே பிபோர் பர்த் அதாவது அம்மா பையில ரேத்த பிறகு கன்சீவ் ஆன பிறகு சீமந்தா இதுமனா அதிக்கப்புறம் இந்த டூரிங் பர்த் அப்போ ஜன்மனா அக்ரே பிபோர் பர்த் அவ வந்து கர்ப்ப பயில அந்த குழந்தை ஜீவாத்மா இருக்கும் சீமந்த உன்னயனம் சம்ஸ்காரகா ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டூரிங் பர்த் அப்போ என்ன பண்ணணுமா மந்திர புரோக்ஷணம் மந்திர புரோக்ஷண சம்ஸ்காரா பண்ணணும் ஓகே எப்போ அவ கர்ப்பையில் அந்த குழந்தைய பெற்று இருக்கும் போது மந்திரா புரோக்ஷண சம்ஸ்காரகா அப்படி சொன்னோம் புரோக்ஷாதி அப்படின்னா என்னதான் இன்னும் நிறைய அதுல சேர்த்துக்கணும் ஜன்மதி அதுக்கப்புறம் பிறகு ஆப்டர் தர்த் என்ன சொன்னோம் சம்ஸ்காரகா அப்போ சீமந்த உன்னயன சம்ஸ்காரகா மந்திர புரோக்ஷணாத்தர் பிற இந்த உபநிஷன் எடுத்தாச்சு ஏன்னா இங்க சங்கரன் பிறந்ததுனால உட்காந்திருக்கும் அதனால இந்த ஐந்தியும் சம்பந்தம் பெற்றோர்கள் பாதுகாப்பது தன்னுடைய பெற்றோர்கள் குழந்தையை பாதுகாப்பது ஏன் பாதுகாக்கணும் அது தன்னுடைய இதுதான் அதனால தன்னு கிட்ட உருவானது அதனால ஜாக்கிரதையா பாதுகாக்கணும் சக கந்தையானவன் எத்து முன்னாடி சொன்ன அந்த அப்ப பாதுல இருக்கும்போது பத்தியம் இருக்கிறது ஓகே வேண்டாத விஷயம் சாப்பிடக்கூடாது அப்புறம் சாப்பிடணும் ஆகக்கூடாது ஆட்டோல போடாது ஆட்டோக்காரன் பேச்சு பேசப்படாது ஓகே அவன் பேசறதே கேட்டா ஒரு பாண்டிச்சேலி இந்த குழந்தை பெத்து வளர்க்கறது ஒரு விதம் இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் குழந்தைய வந்து நீங்க தத்து எடுத்துக்கலாம் யாரு தெரியுமோ உங்களுக்கு யசோதா யசோதா தான் தத்து எடுத்துட்டா ஓகே இந்த பெத்தவளுக்கு விட வளர்க்கறதுக்கு பாசம் அதிகமா இருக்கும் குழந்தைக்கு சரி இதுக்கும் சரி தேவைக்கு தேவைக்கு ஆனந்தம் அந்த ஆனந்தான் இதுக்கு தான் டீலிங் அந்த கண்ணனுக்கு தான் டீலிங் ஓகே அதனால யசோதா நான் என்ன நினைச்சேன் யசோதா மாதிரி தத்து எடுத்து குழந்தையா அப்படின்னு எங்க குழந்தைதான் அதுக்கு பேசறதுலாம் ஒரு மாதிரி நீங்க பேசறது ஒரு மாதிரி இருக்கு அவன் பேசறது ஒரு மாதிரி இருக்க அதனால கேட்ட இல்ல அப்பதான் கீழே இறங்கினான் இந்த வேலைக்காரங்கிட்ட போயிடுவோம் குழந்தைய அது என்ன அது விளையாடுறதுலாம் இந்த குழந்தை விளையாடுறது எப்படி தெரியுமா விளையாடும் துணி துவைக்கிறது பெருக்கிறது நேரம் சம்ஸ்காரம் கொடுத்தா உடனே போய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணும் ஓகே அந்த குழந்தை அப்ப நீ வந்து குழந்தைய வேலைக்காரி கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே அது வேலைக்காரியோட சம்ஸ்காரம் எல்லாம் வரும் வேலைக்காரி என்ன பண்ணுவோம் தெரியுமா திடீர்னு வீட்டுல பாக்குறேங்க அந்த பையன் ரொம்ப ஹைப்பர் அந்த பையன் அந்த ஏன் ஹைப்பர் அப்படின்னு சொல்றேன் நான் அது அண்டர்ஸ்டு புரியுது அங்கிருந்து அவர வெளியில உள்ள இருந்து கத்துறாங்க இருக்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த வெளியில வருது புரியாது வரும் அதனால உங்களுக்கு முதல்ல தேவையானது அஞ்சு வருஷம் வரைக்கும் அம்மாவோட அரவணைப்பு இருக்கணும் டீச்சர் குழந்தைக்கு அம்மா தான் உலகத்திலேயே வந்து கடவுள் அந்த குழந்தைக்கு அதனால வெரி இம்பார்ட்டன் குமாரம் பாவையத்தி என்னன்னா அந்த சம்ஸ்காரம் பண்ணும் சீமந்த சடங்கு பண்ணணும் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஆகணும் அந்த மந்திரம் எல்லாம் சொல்லும் அந்த குழந்தை அந்த குழந்தை வந்து சிருஷ்டி பெரிய ஜீவ சிருஷ்டி ஏன்னா அந்த ஜீவாத்மா தான் பின்னாடி சம்சாரி ஆகி அதுக்கப்புறம் வந்து முக்த புருஷனா ஆக போறது உங்களுக்கு பிறக்கிற குழந்தை அது வந்து நம்மள மாதிரி சம்சாரியா பிறக்கும் புரியல அப்ப சம்சாரியா இருக்காது குழந்தையா இருக்கும்போது அது ஜீவ பரமாத்மா தான் எப்படி தெரியுது ஆனந்தமா இருக்கிறதே இல்லையா அதை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கிறது பரமாத்மா இருக்கிற குழந்தை நம்மளோட இருந்ததுனால சம்சாரி ஆயிடும் நம்ம சொல்லி கொடுப்போம் அப்பா மாதிரியே வளராங்க அதுதான் இப்படி டயத்துக்கு டயத்து சாப்பிடாது என்ன பிராணம் வாங்கறோம் எங்க குட்டிக்கும் இதுதான் வீட்டுலாம் சொல்றது இப்படியே பார்க்கும் ஓஹோ இதுதான் இதுதான் போல இருக்கு அதுவும் அப்படியே வளரும் இவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தத அது வந்து அப்பா அம்மா அவ்வளவு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ திருப்பி சொல்றேன் சொல்றத கேட்காது குழந்தை நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படிதான் நடந்துடும் அதனால உங்களுக்கு நடை உங்களுக்கு ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வச்சுக்கோ குழந்த தூங்கின பிறகு தனி ரூம் வச்சு குழந்தைக்கு அப்பா ஒரு கூட்டியிலே அப்படி ஒரு குஞ்சு இப்படி போகும் அப்படி ஆயிடும் அதனால பி கேர் குழந்தைக்காக தேசம் மாறிடும் ஏற்பாடு பண்ணிருக்கிறது அதனால இங்க என்ன சொல்ற ஜென்மனே அக்ரே அதிர் டூரிங் ஆப்டர் ஜென்மா எப்படி இருக்கணும் ஆத்மானமேவ தத் பாவயத்தி தது அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி ஏஷாம் லோக்கான அது ஆத்மான நானே என்னுடைய தான் பிறந்திருக்கிறது அந்த குழந்தை என்ன பண்ணணுமா எப்படி பண்ணணுமா அது மாதிரி இந்த சந்ததி தாத்தா கொல்லு தாத்தா அதனுடைய பேர எல்லாம் வந்து சந்ததி அபிவிருத்தி பண்றதுக்கு போடணும் இது அப்பா அம்மா எல்லாத்தையும் ஒரு இது போட்டோ போட்டு காட்டணும் நம்ம வந்து சொன்னா இல்ல இவ்வளவு பெரிய பரம்பரையில இருக்கும் ஏவம் சந்ததா ஹிமே இதன் மூலம் குல பரம்பரை கர்ம பரம்பரையா பண்ணணும் ததச திவிதீயம் ஜென்மா இப்படி ரெண்டாவது ஜென்மா பிறந்தது இந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றது இந்த சைக்கிள் வந்து சம்சார சைக்கிள் போறது ரேத்த ரூபேன பித்ரு சரீரே வாச்சகா கர்ப்ப ரூபேன மாத்ரு சரீரே வாச்சகா அப்படி அப்ப பித்ரு சரீரே பித்ருசரீரே பிரதம ஆவசத்தகா மா சரீரே திதீய ஆவசதா மூணாவது சரீரம் என்ன ஸ்வசரீரம் அந்த கர்ப்பையிலிருந்து குழந்தை பிறந்த தன்னுடைய சொந்த சரீரத்தில் இருக்கிறது அப்ப முதல்ல ரெண்டு விஷயம் செகண்ட் அண்ட் தேர்டு பத்தி சொல்றதுக்காக சொல்றது இப்ப நாலாவது மந்திரத்துக்கு நாம போலாம் இப்போ ரெண்டாவது இந்த மூணாவது மந்திரத்தில் செகண்ட் ஜென்மா பொறந்தாச்சு ஓகே மா செகண்ட் ஜென்மா அந்த பித்ரு சரீரத்திலிருந்து மாத்துரு சரீரத்துக்கு வந்தாச்சு இப்ப மாத்துரு சரீரத்திலிருந்து அந்த குழந்தை பிறந்துக்கிறது வந்து நெக்ஸ்ட் ஜென்மா திருத்தீயம் ஜென்மா அந்த திருத்தீயம் ஜென்மா இப்ப படிக்கிறோம் நாலாவது சோசியாயமாத்மா புண்ணியே கர்மேப்பிய பிரதி பிரதி தீயத்தேம் इतर அயர ஆத பயோகேவர் தயே சுருக்கமாவரையில் ஒரு முகவரை மாதிரம் வந்தது மாறுதல் அடைந்தது அவஸ்தா மாறுதல் பிரதம ஜென்மா ஓகே ஆவசத்தகா வந்து ரெண்டாவது ஜென்மா வந்து பிரதம ஓகே கிளியர் ஓகே பிரதம ஆவசத்தா பிரதம ஜென்மா ஓகே ரெண்டு வார்த்த சொல்லம்க முதல்ருக்கு வந்து அதுக்கு ரெண்டாவது ஜென்மம் கிடைக்கிறது அது ரெண்டாவது ஆவசதகன் பேரு எங்க அம்மாவோட கர்ப்பையேத்த போறதுக்கு பேரு செகண்ட் ஆவசதா ஓகே சரி அதுக்கப்புறம் வருது அது வந்து திருத்திய ஆவசதா ஓகே இப்ப அம்மாவோட வயத்துல வந்து இருக்கிறது அது வந்து அதுக்காக சொல்லிட்டு இருக்க திருத்தீய ஜென்மா திருப்பி ரேட்டா வருது அங்கெல்லாம் போய் பித்திருலோகத்தான் போய் அப்புறம் வந்து பர்ஜன்யம் பண்ணி மழையா பொழிஞ்சு அது ரேட்டா வருது திருப்பி திருத்திய ஜன்மா இப்படி அது என்ன பண்றது கனெக்ஷன் கொடுக்கிறது ஜென்மா புனரபிஜனம் புனரபிமரணம் அப்போ இது வந்து ஜென்மஹா இப்ப வந்து எப்படி ஜீவாத்மா உற்பத்தியாகி ஸ்வசரீரம் அம்மா அப்பா அந்த ஜீவாத்மாவ சிசுவை ஜாக்கிரத்தியா பாதுகாக்கணும் அந்த சிசு வேற யாரோ இல்ல தன்னுடைய விஷயம் தான் பிறந்திருக்கிறது myself, himself மை செல்ிம் செல் புரி வேற யாரிதாட ரீபர்த் ஓகே அனர்தர்ப் அது ஓகே குழந்தை சரீரத்துக்கு அப்பா அம்மா தான் உபாதான காரணம் இந்த குழந்தைக்கு உபாதான காரணம் யாரு அப்பா அம்மா தான் மெட்டீரியல் காஸ்ட் அதனால அந்த குழந்தைக்கு பேரு தனுஜா தனயா தனையா தனுஜா தனு மீன்ஸ் சரீரம் ஜா மீன்ஸ் பெறத்தல் ஜான பெறத்தல் பத்மஜா நீரஜா சரோஜா பியூட்டிபுல் தனுஜா தனுஜா இருந்து தனய அதாவது அம்மா அப்பாவுடைய மறு தோற்றம் தான் இந்த மகன் அதனால சம்ஸ்கார ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இந்த குழந்தைக்கு நாமக்கரணம் சூட்டும் போது எப்படி சொல்லுவாங்க அப்பா குழந்தைக்கு சொல்லணும்னா அங்காத் சம்பவதி உன்னுடைய ஒவ்வொரு அங்கமும் என்னுடைய சதயம் மாமிசம்தான் நீ பிறந்திருக்கிறாய் அப்படி சொல்லும் உடம்புல இருந்தா உன் உடம்பு வந்தது உடம்பு மாத்திரம் இல்ல உன் புத்தி இருக்க இந்த அவங்கிட்ட வந்தது கிருதயாத் அதிஜாயத்தே கிருதயாத் அதுதான் அதனாலதான் இந்த அம்மா திட்டா அப்பப்பே இது வந்திருக்கு மைண்ட் கூட யுவர் மைண்ட்ல மை மைண்ட் அதான் நமக்கு தமிழ் அழகான பழகு நூலை போல சேலை தாயை போல சே தந்தையை போல தனையன் அப்படி சொல்றது அதிஜாயத்தே தஸ்மாத் அதனால ஓ மைடியர் சன் என் அருமை மகனே ஊஆாரியோ நீ யாரு அப்படி வேதாந்திருக்கு ஊஆாரியோ ஆத்மாவை புத்திரநாமிசி நீ தான் புத்திரி நாமசி போட்டுக்கோ You are மை செல் நீ வேற யாரும் இல்ல நான் தான் நீர் ஐ நான் தான் நீ தான் என் குழந்தைக்கு ஹைப்பர் ஆக்ட் இருக்கு சொன்னா உனக்கு நீ ஏ நீ வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிற பல இடத்துல போய் பொது இடத்துல போய் சொல்ற என் குழந்தை ரொம்ப ரொம்ப மேலையும் கீழே தாவிட்டு இருக்கிறது குதிச்சு அப்படி சொன்ன என்ன சொல்றது உன்னை வந்து மறைமுகமா எல்லா உலகத்தையும் பேசும் அது கிருஷ்ண பாபா எல்லாத்தையும் எல்லாம் தெரியும் உனக்கு உனக்கு என்னென்ன தெரியாத பாப்பா ஒண்ணு ஐக்கியம் பயங்கரமான ஐக்கியம் அந்த டிவி வந்து கரண்ட் போச்சு அப்படின்னா ஏமாத்த முடியாது உங்களுடைய கம்ப்யூட்டர் அறிவுலாம் அந்த குழந்தைக்கு வந்திருக்கு நாலேஜபிள் பர்சன் அதனால குழந்தையும் நாலெஜபிளா இருக்கும் யுவார்தான் குழந்தையும் இருக்கும் வித்வுட் டென்ஷன் நாலெஜபிளா இருக்கணும் அதுதான் சொல்ல வந்தது அதனால மகாத்மா காந்தி பையன் ஒரு தடவை ஊழ்ந்துட்டா குடிச்சுட்டும் நல்லது எட்டுது கண்ணுட்டி அத பெருசா போட்டான் மகா சத்சங்க நடக்கிறது மாம்பழத்தில் போடுறான் இல்லையா அதுல ஒரு விசேஷம் ஒண்ணு அந்த மாதிரி இதுல வந்து இந்த குழந்தை இருக்கிறத அது மகாத்மா காந்தி குழந்தையான் இவருமெண்ட் அந்த குழந்தை பிறக்கும் போது நான் அயோக்கியனா இருந்தேன் அதனால அந்த சம்ஸ்காரம் அந்த குழந்தைக்கு வந்திருக்கு அதனால பெற்றோர்களே உங்களுக்கு நான் சொல்ல வருவது என்றால் என்னவென்றால் நீங்கள் குறைஞ்ச அந்த கன்சியூமர் நேரத்திலையாவது அப்பா அம்மா நல்லவர்களாக இருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய 5 சண்டையெல்லாம் கைச்சு குழந்தை பெருசாக பிறகு அது இது அது அது வரைக்கும் உங்களுடைய அங்கம் என்ன புத்தி இருக்க அந்த புத்தி தான் உனக்கு இருக்கிறது ஆத்மாவை புத்திர நாம்தான் நாமக்கரண்காரம் அந்த நாமக்கரண சொல்லும் போது என்ன சொல்லணுமா காரியம் காரண காரணம் காரிய ஐக்கியம் அப்படி சொல்லும் ஓகே ரெண்டு சேர்ந்தது அதனால இந்த விவகாரத்துக்கு தான் உனக்கு பேர் வைக்கிறேன் இந்த விவகாரம் பண்றது உண்மையிலேயே நான் தான் நீ அப்படின்னு வைக்கிறது அதனால தான் மோகன் தாஸ் கரம் சந்த் காந்தி கேசோபலிராம் ஓகே அப்படி அப்பா பேரெல்லாம் சேர்ந்து வரும் அப்பா பேர் குழந்தை வரும் அப்ப குழந்தைய பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு லாஜிக் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க குழந்தைய பாதுகாக்கணும் தண்ணியை பாதுகாக்கிற மாதிரி தண்ணிய பாதுகாக்கிறது அது மூலயமா கிடைக்கிற வளர்ந்து நமக்கு ஓல்ட் ஏஜ் ஆச்சுன்னா நம்மளையும் நம்ம எப்படி குழந்தைய எல்லாம் பார்த்துட்டுமோ அந்த குழந்தையும் நம்மள பாத்துக்கும் பாத்துக்கணும் பாத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஒரு அம்மா என்ன பண்ணினா அவங்க அவங்க மாமியாரு உடம்பு முடியாம போயிட்டா அதுல படுத்துட்டு இருக்கா தட்டு இந்த அலுமினிய தட்டு இருக்குல்ல இந்த அலுமினிய தட்டை கொண்டு போய் வச்சா சாப்பிட்றதுக்கு அப்பப்ப போடுவா இந்த மாதிரி இந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு அம்மா எனக்கு ஒரு தட்டு வாங்கிட்டு வாமா நீ இந்த இடம் கடைக்கு போகும்போது எதுக்கு நீ கேட்கிற நாளைக்கு நீ இந்த மாதிரி வயசு ஆயிடுச்சுன்னா நான் உனக்கு தட்டு வைக்கணும்ல கரெக்ட் சபாஷ் இப்படிதான் அதனால வயசானவங்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அத பொறுத்து உங்க குழந்த பெருசாயி நீங்க வயசாச்சுன்னா சொல்லாம செய்யும் அப்படியே செய்யும் ஓகே அதனாலஸ்காரம் வெரி இம்பார்ட்டன்ட் நாம எப்படி அதல வளர்க்குறோமோ அதே வளர்க்கணும் அதனால வெறி வெரி இம்பார்ட்டன் இந்த விஷயம் அந்த குழந்தை இந்த சப்ஜெக்ட் இருக்க ரொம்ப ரொம்ப சந்ததி விருத்தி குல தர்மா குல தர்ம என்ன இந்த பெற்றோர்கள் ரெஸ்பான்ஸ் இந்த குழந்தைக்கு ஏதாவது அந்த குழந்தை பண்ணும் பெருமானு அவங்க அப்பா திலக்கர் வந்து நல்ல நல்ல அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்தார் ஓகே அந்த பூஜை பண்ணும் போது அவருக்கு ஒரு தட்டுல வச்சுடுவார் பூ வச்சுடுவார் அவங்க அப்பா பூஜை பண்ணுவார் இப்படி இந்த குழந்தைய பூஜை பண்ணுவோம் இப்படி இப்படி இப்படியே ஒரு பூ எடுத்து அப்பா மேலே போட்டு போடும் இப்படி ஒண்ணு போடும் கத்தப்பட வருது என்ன பண்ணுவோம் அப்பா அம்மாவே சத்துருவா ஆயிடுவாங்க குழந்தைக்கு வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணீங்கன்னு கொஞ்சம் குழந்தைக்கு வந்து மழையில நினை கூட மேடல் ஆடி அங்கே விழுந்து செது போன இதுல நம்ம நாட்டோட அவமானம் சம்ஸ்காரம் இல்லாதது இந்த நாட்டில் நடக்கக்கூடாது பாரத நாட்டுடைய கலாச்சாரம் கிடையாது ஓகே இதெல்லாம் வந்து அந்த குழந்தையை வளர்க்காத அந்த பெற்றோருடைய வேலை ஓகே பெற்றோர் என்ன பண்ண தெரியும் அப்படிதான் இருக்கும் அந்த பொண்ணு அதனால பி கேர்ஃபுல் அதனால இங்க என்ன சொல்றது சந்ததி சந்ததினா துணு விஸ்தாரே இது தாது இத்தனு இத்தனு துணு சி சதி சம்ததி நன்றாக விஸ்தாரமாக வளர்த்தல் தொடர்ந்தல் இந்த பரம்பரையை வந்து கண்டினியூ பண்றதுக்காக மூணாவது ஆவசத்தை வருவது ஜீவாத்மாவுக்கு இரண்டாவது ஜென்மம் இந்த இடம் அப்போ இந்த மூணாவது ஜென்மன்றது என்ன புருஷ சரீரம் என்ன பிதாசரீரம் எப்படி மாத்துரு சரீரம் இருக்கீங்க இப்படிலாம் ஒரே அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் பேசிட்டே வந்தேன் இப்ப வந்து ஒரே ரசாபாசமா சொல்லி கொடுத்துட்டே அப்பா அம்மா அப்படிலாம் இதுதான் கொஞ்சம் இன்னைக்குதான் கம்ஃபர்டபிளா பேசிருக்கீங்க இது வரைக்கும் வந்து இதுல அது இல்ல இது இல்ல சொல்லிட்டு இருந்தீங்க இப்பதான் அப்பா அம்மா ஒரு ஒரு குடும்பமா பேசிருக்கீங்க நீங்க அங்க பின்னாடி கடைசி ஸ்லோகத்துல அடிக்க போறது அப்ப பாப்போம் ம் பூர்ணம பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுத பூர்ணிய பூர்ணமாஷி ஹரி ஓம் ஸ்ரீகுரு நமஹ ஓ